நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது மல்லி முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் உளுந்து அரை கப் உப்பு ருசிக்கேற்ப நெய் அல்லது வெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு துண்டு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வானிலை ஒரு பேன் வச்சிடலாம் ட்ரை பேனில் உளுந்து போட்டு நல்லா வறுத்துடுவோம் வறுத்துட்டு சவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது ஆறினதும் அதையும் பச்சரிசியும் கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி நல்லா ஜலிச்சிட்டு அது கூட உப்பு கலந்தலாம் நெய்ரில் தான் வெள்ளை வெண்ணெய்யே கையிலேயே நல்லா கலந்து வச்சுருவோம் அது கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா இந்த மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுவோம் நல்லா நைஸ் அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி நல்லா பிழிஞ்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த லிக்விடு வச்சு இப்போ நம்ம முறுக்கு மாவை பெருகலாம் தண்ணி ஊற்ற இந்த தண்ணியே வச்சு பயிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியிலயே நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அந்த திப்பி போட வெறும் அந்த தண்ணி மட்டும் எடுத்துப்போம் பிழிஞ்ச தண்ணி மட்டும் எடுத்து நல்லா கலந்து விடுவோம் மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருவோம் இப்போ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வானல் வச்சுருவோம் வானல் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளே நான் இந்த ம முறுக்கு பிழைவோம் இல்லையா அந்த குழலில் நல்லா எண்ணெய் தடவிடுவோம் எண்ணெய் தடவிட்டு அதுக்குள்ளே இந்த மாவை போட்டு இந்த எண்ணெய் காஞ்சதோ மாவை விழிஞ்சி விடுவோம் அது போட்ட உடனே உள்ளே போய்டும் உள்ளே போய்ட்டு அது நல்லா கொஞ்சம் வெந்துட்டு மேலே எழும்பி வரும் அப்போ அந்த உசுன்னு சவுண்டெல்லாம் கூட அடங்கிக்கும் நம்ம மறுபடியும் அதை ஒரு போட்டு எடுத்துனா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மல்லி முறுக்கு தயார் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிளசுக்கலாம் அதுக்கு மேலாம் நம்ம கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம் டிஃப்ரெண்டாக நமக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும் அப்படி செஞ்சு பார்க்கலாம் சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்